தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்றொட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரத யுத்தத்தில் துட்சாதனின் இறந்த பிறகு கர்ணனின் கவலை பற்றியும் அவன் இறப்ப பற்றியும் இன்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் மகாபாரத யுத்தத்தில் துற்சாதன் இறந்ததைக் கண்டு கர்ணன் மிகவும் வேதனையடைந்தான் அப்போது சல்யன் கர்ணனை தேக்கினான் இது தீரரான உனக்கு தகாது துரியோதனன் மனமுடைந்து நிற்கும் நீயும் தைரேத்து இழக்கலாகாது துச்சாதனன் இறந்த உன்னைதான் அனைவரும் நம்பியிருக்கிறார்கள் முழு பொறுப்பும் பாரமும் இப்போது நீ தாங்க வேண்டும் சாஸ்திர தருமத்தை நடந்து அர்ஜுனனை தாக்கி வெற்றியோ சுவர்க்கமோ பெறுவாயாக என்றான் தேரை ஓட்டிய சல்யன் சொன்னதை கேட்ட கர்ணன் கண்கள் சிவக்க கோபவேஷமாய் அர்ஜுனை தாக்க சென்றான் இந்த யுத்தம் போதும் இனி விரோதத்தை நிறுத்துங்கள் துரியோதனா என் அப்பனே பாண்டவர்களிடம் சமாதானம் செய்து கொள் யுத்தத்தை நிறுத்து என்றான் அசுவாத்தாமன் அந்த மூர்க்கனான மீமன் காட்டு மிருகம்போல் தம்பியின் ரத்தம் குடித்து கொண்டு பேசியது உன் காதில் விழவில்லையா பக்கத்தில் இருந்தாயே சமாதானம் ஏன் வீண் பேச்சு ஏன் பேசுகிறாய் என்று துரியோதனன் அசுவாத்மனுக்கு சொல்லிவிட்டு சேனையை மறுபடி விஷப்படுத்திய பாண்டவர்களை தாக்க கட்டளையிட்டான் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் பெரும்போர் நடந்தது விஷ் விஷப்பாம்பின் நெருப்பை காக்கும் பொரு கர்ணன் அர்ஜுனன் மேல் செலுத்தினான் கிஷன் அந்த சமயம் தேரை தன் காளால் அழித்து ஐந்து அங்குளம் தரையில் பதிய செய்து அர்ஜுனனை காப்பாற்றினான் சர்ப அர்ஜுனுடைய கிரீடத்தை தூக்கி சென்றது ரோஷவேஷம் போட்டு அர்ஜுனன் வில்லில் அம்பு தொடுத்தான் அச்சமயம் கர்ணனுடைய தேரின் இட இடப்பக்கத்து சக்கரம் யுத்த மண்ணில் பதிந்து சிக்கி கொண்டது நில் நில் ரதத்தின் சக்கரம் இறங்கிவிட்டிருக்கிறது அதை தூக்கி நிறுத்தப் போகிறேன் பாண்டவனே அதுவிரி சமாதியாக நீ சாஸ்திரிய தர்மப்படி போர் நடத்துபவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய் இந்த புகழை இழந்துவிடாதே நீ ரதத்தின் மேல் இறந்து கொண்டு ரதமில்லாமல் தரை நிற்பனோகிய என்மேல் பாணம் செலுத்துவது தகாதி இதோ சக்கரத்தை தூக்கி நிறு திருப்புகிறேன் அதுவரையில் போரை நிறுத்து என்றான் கர்ணன் கர்ணன் சொன்னதை கேட்டு கிஷன் கர்ணனே தர்மம் என்பது உனக்கும் நினைவுக்கு வருகிறதா கஷ்டம் நேரிட்ட போதல்லவா நீ தர்மத்தை சிந்திக்கிறாய் நீயும் துரியோதனும் துச்சாதனும் சகுனியும் திரௌபதியும் சபைக்கிருந்த இருந்தீர்களே அப்போது ஏன் தர்மம் என்பது நினைவிற்கவில்லை சூதாட்ட சமர்த்தியம் தெரியாத தர்மபுத்திரனை ஏமாற்றினரே அப்போது உன்னுடைய தர்மம் எங்கே போய் மறைந்தது பிரஸ்ட் இப்படி பனிரெண்டு வருஷம் வனவாசமும் பதிமூணுன்னு ஆண்டு அங்கானவாசமும் முடிந்தபோது யுசனுக்கு நேர்ந்த ராஜ்யத்தை கொடுக்க மறுத்தது தர்மமா அப்போது உன் தர்மம் எங்கே ஒளிந்திருந்தது பீமனை விஷமிட்டு கொள்ள பார்த்த பாபிகுடன் சதி செய்தாதே அறக்க மாளிகையில் தூங்கி கொண்டிருந்த போது குந்தித்திரர்களை சுட்டு கொள்ள பார்த்தாயே அப்போது தர்ம எங்கே போயிற்று திரௌபதியை அநேகமாக அவமதித்து அக்கிரமம் செய்த காலத்தில் பார்த்து கொண்டிருந்து சிரித்து சந்தோஷித்தாயே அப்போது தர்ம உனக்கு என்னவாய் சொல்லிற்று உன் புருஷர் உனக்கு உதவவில்லை வேறு புருஷனை தேடிக்கோள் என்று பதிவிரதைக்கு உன் நாக்கால் சொன்னே அப்போது உன் தர்மம் எங்கே போயிற்று பல பாலகனான வெட்கம் வெட்கமில்லாமல் சூழ்ந்து கொண்டு பலரும் சேர்ந்து கொன்றீர்களே அப்போது உன் தர்மம் எங்கே போயிற்று கர்ணனே பாவியே தர்மத்தை ஏன் இழுக்கிறாய் என்று கர்ணனை கேட்டான் கிருஷ்ணன் இவ்வாறு சொல்ல கர்ணன் தலையை குனிந்து பதிவு சொல்லாமல் மௌனமாக பூமி அழுத்தி நின்ற தேரின்மேல் என்று போரை தொடர்ந்தான் ஒரு அம்பு அர்ஜுனனை தாக்க அவன் சிறிதளவு அசைந்தான் அந்த சமயத்தை உபயோகித்து கர்ணன் தேரின்றி கீழே குதித்து சக்கரத்தை தூக்கப் தெய்வத்தால் கைவிடப்பட்ட கர்ணன் எவ்வளவு முயன்றும் சக்கரம் மேலே எழும்பவில்லை அப்போது கர்ணன் தான் பரசுராமனிடம் கற்றெறிந்த அஸ்திரங்களை நினைவுக்கு தந்து கொள்ள சாபத்தால் எல்லாம் மறந்து போய்விட்டன அர்ஜுனனே தாமதிக்க பாவியாகிய இந்த பகவனுடைய தலையை வெட்டும்படியான அம்பை செலுத்து என்று அர்ஜுனன் மாதவன் தூண்டினான் பிரபுவின் அந்த வார்த்தையை மதித்த அச்சுனன் சூத புத்திரனுடைய தலைய அம்பாள் கே இதுதான் மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த கதையாகும் நன்றி வணக்கம்